வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நிலக்கடலை மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நிலக்கடலை ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு கப் பூண்டுப்பற்கள் ஐந்தாறு இஞ்சு ஒரு துண்டு காய்ந்த மிளகாய் ஐந்து எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் பஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் புளி எலுமிச்சமழை சைஸ் உப்பு ருசிக்கேற்ப சர்க்கரை ஒரு ஸ்பூன் மீன் ஒரு கிலோ செய்முறை முதல்ல நம்ம மீனை நல்லா கழுவி கிளீன் பண்ணி அதை கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் புளி கரைச்சி வச்சுருவோம் வேர்க்கடலையே வானலில் போட்டு ட்ரை ஸ்டோபத்தை வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது தோல் அதை எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் தோல் கட் பண்ணி வச்சுருவோம் பூண்டுப் பற்களோட தோல் நீக்கி வச்சிடலாம் மாதிரி இஞ்சியும் தோல் கட் பண்ணி வச்சுருவோம் மிக்சியில் நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சி வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஓனல் வச்சிடலாம் ஓனல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குதுல்ல அதை எடுத்து அதை வானலில் கொட்டி நல்லா வதக்கிடுப்போம் எண்ணெயிலேயே வதக்கணும் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் புளி கரைசலும் ஊற்றிடலாம் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்து விடுவோம் கலந்துவிட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் அதில் கலந்துடலாம் கலந்துட்டு நல்லா அது தலை தழுதலன்னு ஒரு மூணு நாள் கொதி வரட்டும் அப்போ தான் லாஸ் ஸ்மெல்லாக போகலையா நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மீன் க்ளீன் பண்ணி வச்சுக்கோல்லையா அந்த மீன் எடுத்து அதில் போட்டுட்டு குழம்புல போட்டுட்டு நம்ம ஒன்றும் கலக்கெல்லாம் கூடாது அப்படியே போட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி நீலக்கடலை மீன் குழம்பு தயார் இது பர்மா ஸ்பெஷல் இது ரொம்ப செய்யறதும் ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்